முப்பத்தி உமக்கு யார் கொடுக்கிறார் முன்பெல்லாம் ஆசிரமத்திலேயே தைலங்கள் காய்ச்சுவதும் பல்புடி தயார் செய்வதும் வழக்கம் அந்த பல்புடியைத்தான் ஆசிரமத்தில் உள்ளவர்கள் உபயோகித்து வருவார்கள் வேண்டிய சாமான்களையும் வேர் பட்டை முதலான மூலிகைகளையும் அங்குள்ள அடியார்களே சேகரித்து விடுவார்கள் பகவான் சமையல் மட்டுமின்றி தைலம் காய்ச்சுவதிலும் வல்லவர் எந்தெந்த தைலத்திற்கு என்னென்ன சேர்க்க வேண்டும் எந்த அளவு போட வேண்டும் என்ற விவரத்தையும் அளவையும் பாடலாக பகவான் எழுதி வைத்திருக்கிறார் தைலங்கள் காய்ச்சும்போது பகவான் நேரிலிருந்து அதற்கான அளவையும் முறையையும் சொல்லி பக்குவமாக காய்ச்சும்படி செய்வார் ஒரு முறை ஆசிரமத்தில் தைலம் காய்ச்சிக்கொண்டிருந்தார்கள் ஏறக்குறைய தைலம் இறக்கும் பதத்திற்கு வந்துவிட்டது காய்ச்சியது போதுமா என்று பகவானை வந்து பார்க்கும்படி கேட்டுக் கொண்டார்கள் கோசாலை பக்கம் போகும்போது உள்ளே வந்து பார்த்து காய்ந்தது போதும் அடுப்பிலிருந்து இறக்கி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார் சிறிது நேரத்திற்கு பிறகு வடிகட்டும் வேலை ஆரம்பமாயிற்று ஒரு பெரிய உயர அடுக்கின் வாயை வெள்ளை துணியால் ஏடுகட்டி அதில் தைலத்தை மூன்று விடுவதற்காக வைத்திருந்தார்கள் அந்த பாத்திரத்தின் வாயை கட்டிய துணியை பகவான் பிடித்துக் ஒரு பாத்திரத்தினால் முருகனார் தைலத்தை மூன்று கொட்டிக்கொண்டிருந்தார் இதற்கிடையில் பகவான் முருகனாரிடம் அந்த தைலத்தில் சேர்க்கப்பட்ட மூலிகைகளை பற்றியும் அவற்றின் குணாதிசயங்களையும் அதற்கான அளவையும் கூறும் பாடல்களை பற்றியும் விவரித்துக் கொண்டிருந்தார் பகவானை பார்த்தாலே தன்னை மறந்துவிடும் முருகனார் அவரது பேச்சையும் கேட்டால் எப்படி இருப்பார் தன்னை மறப்பதோடு சுற்றுப்புற சூழலையும் செய்யும் காரியத்தையும் ஒருங்கே மறந்துவிட்டார் அவருடைய இந்த சுபாவம் நெருங்கி பழகியவர்களுக்கு நன்றாக தெரியும் பகவான் சொல்வதை கேட்டுக்கொண்டே முருகனார் தைலத்தை மூன்று கொட்டிக்கொண்டே இருந்தார் வடிகட்டிய தைல பாத்திரம் நிரம்பும் அளவுக்கு வந்துவிட்டது அதை கவனிக்காத முருகனார் கையில் மூன்று வைத்திருந்தார் வைத்து முண்டு வைத்திருந்ததை அதில் கொட்டப்போனார் உடனே பகவான் என்னவோய் எங்கே நீங்க பார்த்திருந்து எண்ணெயை முண்டு கொட்டு அதான் நிறைஞ்சு போச்சே பார்க்கலையா என்று சொல்லி தடுத்தார் பரபரப்பு அடைந்த முருகனார் ஒன்றும் புரியாமல் கையில் இருந்த எண்ணெயை அதிலேயே கொட்டிவிட்டார் உடனே எண்ணெய் வழிந்து கீழே ஓட ஆரம்பித்தது வழிந்தோடும் எண்ணெயை பார்த்த பகவான் முருகனாரை பார்த்து எண்ணெய் வீணாக வழிந்து ஓடுகிறது உமக்கு யார் கொடு காய்ச்சு கொடுக்க போறா தேய்ச்சிக்கொங்கோ தேய்ச்சிக்கோங்கோ என்று சிரித்துக் கொண்டே கூறினார் அவ்வளவுதான் முருகனார் உடனே கையிலிருந்த பாத்திரத்தை எப்படியே கீழே வைத்தார் எண்ணெயை வாரி தன் தலையை தேய்த்து கொள்ள ஆரம்பித்து எண்ணெய் தீர்ந்து தலையில் உள்ள மண் வந்த பிறகும் விடாமல் தேய்த்து கொண்டே இருந்தார் அதை பார்த்த பகவான் போதும் போதும் எண்ணெயை தேய்ச்சிக்க சொன்னா மண்ணையும் சேர்த்து தேய்ச்சிக்கிறே போதும் நிறுத்துங்கள் என்று சொன்ன பிறகுதான் முருகனார் நிறுத்தினார் அவ்வளவு அப்பாவியான உள்ளம் இதில் இன்னும் ஒரு வேடிக்கை என்னவென்றால் அந்த பாத்திரத்தில் போடப்பட்ட வடிகட்டும் துணியை பகவான் அப்படியே பிடித்துக் கொண்டிருந்தார் அதை கவனிக்கவே இல்லை துணி கொஞ்சம் தளர்ந்தால் எண்ணெய் வழிந்து ஓடும் சமையல் கட்டில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த சுப்புலட்சுமி அம்மாள் வந்து பகவான் படும் சிரமத்தை பார்த்து உடனே அந்த துணியை எடுப்பதற்கு உதவினார் பகவான் சொன்னதை உடனே செய்தாரே என்று பகவான் துணியை பிடித்துக் கொண்டு சிரமப்படுகிறாரே எண்ணமே தோன்றவில்லை முருகனாருக்கு பகவான் சொன்னதில் கவனத்தி முழுமையாக செலுத்துவதை தவிர வேறுதிலும் செயல்பட முடியாத ஏகாகிர சிந்தனையாளர் முருகனார் இந்த ஏகாகிர பக்தியை அவரை பகவானிடம் பூர்ண சரணாகதி அடையச் செய்தது சரஸ்வதி பூஜை மாதபுதேஸ்வர ஆலயத்தில் நவராத்திரி பூஜைகள் நடந்து கொண்டிருந்தன அன்று சரஸ்வதி பூஜையின் நினைவாக பகவானது சோபாவுக்கு அருகில் ஒரு பீடத்தின் மேல் பூஜைக்குரிய புத்தகங்கள் சிலவற்றை அடுக்கி வைத்து பூஜை செய்யப்பட்டிருந்தது பலாக்கோத்திலிருந்து வழக்கம்போல் பகவானுடைய தரிசனத்திற்கு வந்த முருகனார் சோபாவின் அருகில் வைத்து பூஜிக்கப்பட்டிருந்த புத்தகங்களை பார்த்ததும் இது என்ன விந்தை என்று அதிசயித்து பகவானையும் புத்தகங்களையும் மாறி மாறி பார்த்துக் கொண்டு நின்றார் உள்ளத்தில் இருந்த உணர்ச்சிகளை பார்வையினாலும் உதட்டில் அடக்கிய சிரிப்பினாலும் வெளிப்படுத்தி பகவானை பார்த்து முருவளித்தார் முருகனார் முருகனாரின் சிரிப்பை புரிந்து கொண்ட தன் கண்ணாலேயே அதற்கான விடை அளித்து தாமும் பொன்முறுவல் பூத்தார் முருகனார் பகவானை சாட்சாத் பரம்பொருளாகவே போற்றக்கூடியவர் பகவானுடைய ஆழ்ந்த அகன்ற ஞான அனுபவத்தின் பெருமையை குறிப்பிடும்போது வித்தகத் தொன்னூல் அனைத்தும் விஞ்சிசே நின் மோன புத்தகத்துக்கு ஆன்றோர் புகண்ட உரை பாயிரமே என்று குறிப்பிட்டுள்ளார் இப்படி பகவானது அருளை அனுபவித்ததினால் அந்த பூஜையை பார்த்ததும் அவருக்கு வியப்பாக இருந்தது இந்த சம்பவத்தை உள்ளடக்கி ஒரு அழகான பாடலை எழுதி பகவானிடம் கொடுத்துவிட்டுச் சென்றார் முருகனார் அந்த பாடலில் கூறப்பட்ட கருத்து நன்கு முற்றிய செழுமையான கரும்பை பிழிந்தெடுத்து அதன் சாற்றை காய்ச்சி சர்க்கரையாக மாற்றி அந்த சர்க்கரையிலுடன் அழுக்கையும் நீக்கி பதமாக காய்ச்சி அந்த பாகை அழகிய உருவமைந்த அச்சில் விட்டு எடுத்த சர்க்கரை பதுமை போல அமைந்திருக்கிறது பகவானது எழுமிகுந்த இந்த புனித நூல்கள் ஷாறு பிழிந்தெடுத்த சக்கை போல காட்சி அளிக்கின்றன புனித நூல்களெல்லாம் எதை போற்றி பறைசாற்றுகின்றனவோ அந்த மெய்ப்பொருளின் சொரூபமே தங்களது திருவுருவம் ஆயினும் இந்த நூல்கள் பகவானது திருமுன் வைத்து பூஜித்ததை இன்னொரு கோணத்தில் பார்த்தால் கருப்பஞ்சக்கையாக தோற்றமளிக்கும் எங்களிடமிருந்துதானே இந்த அழகிய எழில் உருவம் தோன்றியது அது அமைவதற்கு காரணமாயிருந்த எங்களையும் கொஞ்சம் கௌரவியுங்கள் என்று தகவானது சந்நிதியில் சிறிது நேரம் அனுமதி வேண்டி பெற்றதைப் போல தோன்றுகிறது இந்த புத்தக பூஜை என்று பொருள்படும்படி சுவையாக பாடலையே எழுதியிருந்தார் இந்த விளக்கமான கருத்தை படித்துப் பார்த்த பகவான் புன்முறுவது பூத்தபடியே தலை அசைத்தார் பிரத்யக்ஷமாக பகவான் தரிசனம் கொடுத்துக் கொண்டிருக்கும்போது அவர் எதிரிலேயே அவரது புகைப்படத்திற்கு பூஜை செய்தால் அது எப்படி இருக்குமோ அதை இந்த சம்பவமும் என்று முருகனார் பிறகு கூறியுள்ளார் தேவார திருவாசக பாடல்களில் பல ஆயிரம் பாடல்கள் நமக்கு கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை இதை போலவே முருகனார் இயற்றிய பாடல்களில் சில நூறு பாடல்கள் நம் கைக்கு கிடைக்காமல் தொலைந்துவிட்டன அவற்றில் இந்த சரஸ்வதி பூஜை பாடலும் ஒன்று முப்பத்தி ஏழு ரமணாந்தம் ஒருமுறை கோவிலூர் மடத்தில் இருந்து ஒரு அடியார் முருகனாரை பார்க்க வந்தார் அவர் தமிழில் நல்ல நூலாராய்ச்சியும் சாஸ்திர பயிற்சியும் உள்ளவர் அத்துடன் இலக்கண இலக்கியங்களையும் நன்கு கற்றறிந்தவர் முருகனாரின் தமிழ்ப்புலமையை கேட்டு அறிந்திருந்தார் கோவிலூர் மடத்திற்கும் முருகனாருக்கும் ஏற்கனவே தொடர்பு உண்டு முருகனார் கொஞ்ச நாள் அந்த மடத்தில் தங்கியிருந்ததால் மடாதிபதிக்கு நன்கு அறிமுகமானவர் முருகனாரிடம் மடாதிபதிக்கும் மிகுந்த ஆன்பும் மரியாதையும் உண்டு அதனால் அவரை பற்றியும் மடத்தை பற்றியும் வந்த அடியாரிடம் குச்சலம் விசாரித்தார் அதன் பிறகு வந்தவர் முருகனாரிடம் பல தமிழ் சாஸ்திர நூல்களை பற்றியும் மொழி இலக்கணத்தையும் தெரிந்து கொண்டதுடன் உபதேச நூல்களையும் பகவான் அடியார்களின் கேள்விகளுக்கு அளிக்கும் அனுபவபூர்வமான விடைகளையும் கேட்டு அதிசயித்தார் பிறகு கிரிபிரதனத்திற்கு சென்றுவிட்டு மத்தியானம் மூன்று மணிக்கு திரும்பவும் வந்தார் அப்போது எனக்கு முருகனார் ஒய்வில் ஒடுக்கத்திற்கு பாடம் செல்லிக்கொண்டிருந்தார் அவரும் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார் ஒய்வில் ஒடுக்கத்திற்கு உரை சித்தாந்தபரமாய் உள்ளதால் முதலில் அதற்கு அந்த உரைப்படி பொருளை கூறிவிட்டு பிறகு அதே பாடலுக்கு ஸ்ரீ பகவான் அளித்த உபதேசங்களை அன்மயப்படுத்தி கூறுவார் முருகனார் இதை கேட்டுக் கோவிலூர் அடியாருக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது ஏனெனில் முருகனார் விளக்குவது எந்த முறையைச் சார்ந்தது என்பதுதான் பாடம் முடிந்த பிறகு அந்த அடியார் முருகனாரிடம் பவியமாக சுவாமி தாங்கள் இப்போது நிகழ்த்திய விரிவுரை வேதாந்த பரமா சித்தாந்த பரமா என்று கேட்டார் அதை கேட்டதும் முருகனார் எனக்கு வேதாந்தமும் தெரியாது சித்தாந்தமும் தெரியாது எனக்கு தெரிந்தது ரமணாந்தம் ஒன்றுதான் என்று கூறினார் வந்தவர் முருகனாரின் நிலையை புரிந்து மேற்கொண்டு எதையும் கேட்காமல் சிறிது இருந்துவிட்டு விடைபெற்று சென்றார் வேதாந்தம் சித்தாந்தம் என்ற இரண்டு முறைகளில் ஆன்மீக நூல்களுக்கு வியாக்கியானமும் விரிவுரையும் நிகழ்த்துவது சம்பிரதாயம் ஆனால் பகவானோ தம் அனுபவத்தையே ஆதாரமாக வைத்து எல்லோருக்கும் தெளிவாக புரியும் வண்ணம் நான்யார் இன்னும் புரட்சிகரமான ஆன்மீக வழியை விளக்கியுள்ளார் இனி வேதாந்த சித்தாந்தத்துடன் ரமணாந்தமும் சேர்ந்தது சத்குரு தியாகையரின் கீர்த்தனங்களை தியாகோபனிஷத் என்று இசை போற்றுவது போல பகவான் ரமணரின் உபதேசங்களை உணர்ந்து அறிந்த பண்டிதர்கள் அவற்றை ரமணோபனிஷத் என்று கூறுவர் முப்பத்தி எட்டு முருகனாரது விதேக கைவல்யம் பல வருடங்கள் பலாக்கோத்திலிருந்த முருகனார் சென்னையில் டாக்டராக இருந்த அன்பர் டி என் கிருஷ்ணசுவாமி ஐயரின் வேண்டுகோளின்படி அவரது திருவண்ணாமலை இல்லத்தில் தங்களானார் இந்த டி கட்டிடத்தில் தங்கியிருந்த போதுதான் நானும் சௌ பத்மாவும் அவருக்கு வேண்டியவைகளைச் செய்து வந்தோம் அப்போது பகவான் இயற்றிய நூல் திரட்டு முழுவதற்கும் பாடம் கேட்கும் வாய்ப்பை பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பத்மா சென்னைக்கு சென்றுவிட்டாள் பகவான் அருளால் நான் இன்று வரை தொடர்ந்து அருணாச்சலத்திலேயே இருந்து வருகிறேன் பிறகு முருகனார் எனக்கு ஒழிவுலொடுக்கம் முதலான வேதாந்த நூல்களுக்கு பாடம் கற்பித்தும் பல நூல்களிலிருந்தும் மேற்கோள் காட்டியும் அருளியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் முருகனாரின் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது ஆசிரமத்தில் வைத்தியசாலையின் பக்கத்தில் உள்ள அறையில் அவர் தங்கியிருக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அவருக்கு வேண்டிய உணவு வைத்தியம் முதலான எல்லா வசதிகளையும் ஆசிரமத்தில் உள்ள கணேசன் யுகூ மேயர் பிரெஞ்சு அருணா சாய்தாஸ் வேங்கட்ரத்னம் நீல் ரோஸ்னர் முதலானோர் அல்லும் பகலும் அவருக்கு தொண்டாற்றி கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தனர் முருகனாரின் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு பலவித சிகிச்சைகளுக்கும் கட்டுப்படாமல் மோசமாகியது இதன் காரணமாக முருகனார் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று ஆவணி அமாவாசை அன்று பகவான் திருவடிகளில் இரண்டரக் கலந்தார் அவரது பூதவுடல் ஆசிரமத்திற்கு வடக்கே மலையடிவாரத்தில் சமாதி வைக்கப்பட்டிருக்கிறது அவரது மறைவு நாளன்று சமாதி பூஜை ஆண்டுதோறும் நடந்து வருகிறது ஆத்மஞான அனுபவமும் ஒப்பற்ற தமிழ்ப் சிறந்த குருபக்தியும் தன்னடக்கமும் தெய்வீக பண்புகள் அவரிடம் இயல்பாகவே இருந்தன பகவான் பக்தர்களில் பெரிதும் மதித்து போற்றுவதற்கு கூறியவர் முருகனார் ஆண்டு பிரமாதீசத்து ஆவணி ஈராறு செவ்வாய் மீண்டும் அமாவாசி மகவீன் விண்மீனில் ஈன்றடைந்தார் நாழிகை நான்கின் முருகனார் விவேக கைவல்யம் ஆழிரமணபதத்தில் ஆழ்ந்து பண்புற்ற ஞான பழந்தமிழின் தீங்குரலால் எண்பத்து மூவாண்டு இசைத்த குயில் மண்பெற்ற மாதவ செல்வம் மகாரவணவான் பறந்து போதலுற்றது என் செய்வீர் போம் முருகனாரென்றான் முருகனாரென்றால் முழநான்கு உடலோ முருகனார்பால் அன்பு மூண்டீர் முருகன் ஆர் அண்ணாமலை ரமணன் ஆதிசிவன் தான் அளித்த கண்ணே முருகன் என கான் கண் ஞானம் இந்த மூன்று பாடல்களும் சாதுவோம் சுவாமி முருகனாரைப் பற்றி இயற்றியவை இதுவரை முருகனாரது வாழ்க்கை குறிப்புகளும் மற்றும் அவர் ஸ்ரீ பகவானைக் கொண்டு பாடச் செய்த நூல்களின் தோற்றுவாயும் முருகனாரின் தனிப்பட்ட நூல்களும் அவை தோன்றிய விதமும் கூறப்பட்டன அவர் இயற்றிய ஸ்ரீ ரமண சன்னிதி முறையில் முருகனாருக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பும் அவற்றின் நிகழ்ச்சிகளும் ஆங்காங்கே பாடப்பட்டிருக்கின்றன அவற்றில் சிலவற்றை இனி காண்போம் பாகம் ரெண்டு ஸ்ரீரமண சந்நிதி முறை ஒன்று தேசிக்கப் பதியம் குறிப்பு தேசிக பதிக வரலாற்றை முதல் பாகம் குரு தரிசனம் பகுதியில் முன்னரே குறிப்பிடப்பட்டுள்ளது பாடல்களுக்கு பதம் பிரித்தல் ஓரளவிற்கு மட்டுமே கையாளப்பட்டுள்ளது தேசிக பதிகம் பண் தக்கேஷி காம்போதி ஆசிரிய வருத்தம் பார்வளர் கையிலேயே நீங்கி பன்னவர சூழலை விட்டு வாரொலி மணி போது வாசகர் வாக்கை வளர்சிவி மறுத்திட விரும்பி ஏர்வளர் பெறும் தண்துறை அழிந்தாற் போல் இஷினியின் புன்சொலும் வேட்டு சீர்வளர் அருணை செவிம்பதி தேசிக ரமணமா தேவே பொழிப்புரை புகழ்மிக்க கைலாச பருவத்தை விட்டு தேவகந்தர்வர்களின் சுற்றுச்சூழலையும் விட்டு மாணிக்க திருவாசகத்தை உயர்வுடைய உன் காதால் கேட்டு மகிழ்ந்துட விரும்பி வளமை மிகுந்த திருப்பெருந்துறையை வந்தடைந்தாய் அதைப்போல் இன்று இழிகுணங்களை உடைய எனது அற்பமான சொற்களையும் கேட்க விரும்பி சீரும் சிறப்பும் வளர்ந்து போங்கும் அருணாச்சலம் என்னும் அருள் ஞானம் பழுத்த இத்திருத்தலத்தை வந்தடைந்தாய் தேசிகனாகிய ரமணப் பெருந்தேவே இரண்டு இருவராம் தெய்வப் பெரியரால் அறியா எதற்கெனத் தள்ளி பருகலா மனித்தப்படிவ மேற்கொண்டு பளிந்து எழும் அடியவர் தமக்கு கரு அனாது அருள கங்கணம் பூண்டு கச்சையும் அதற்கெனக் கட்டி திருவண்ணாமலையில் சிறக்க வேற்றிருந்தாய் தேசிக ரமணமாதேவே ரமணப் பேரரசே தெய்வங்களுக்குள் பெரியவர்களான பிரம்ம இந்த அண்ணாமலையின் அடிமுடியை கண்டறிய முடியவில்லை ஆகையால் தனக்கு இவ்வுருவம் தேவையில்லை என விலக்கி அழகிய மானுட திருமேனியை தாங்கி வந்தாய் அப்படிப்பட்ட உன்னை அன்புடன் பணிந்து எழும் அடிவர்களுக்கு மீண்டும் பிறவித் துன்பும் மனுகாதிருக்க வழியருளி எழுத்த காரியத்தை முடித்தே தீர்வேன் என்று கௌபீனத்தை வரிந்து கட்டிக் கொண்டு அண்ணாமலை தன்னில் சிறப்புடன் வீற்றியிருந்து அருள்கின்றாய் மூன்று கூன்மதி அணிந்த குடிலமும் மறைத்து குளநயனத்தையும் மறைத்து மான்மழு அணிந்த மலர்கரம் முதலா யாவையும் மறைத்தன எனினும் மால் முதலோரை அளித்த பைநீலமிடற்றினை மறைப்பதும் வழக்கோ தேர்மடையத் திறந்த கொன்றையும் மறைத்த தேசிக ரமணமா தேவே தேசிகோத்தமனாகிய ரமணமாதேவே வளைந்த இளம்பரையாகிய சந்திரனை அணிந்த ஜடாமுடியையும் மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக் கண்ணையும் மறைத்தாய் மான் அக்னி கபாலம் முதலானவைகளை அணிந்த மலர்கரங்களையும் மறைத்தன எனினும் விஷ்ணு முதலான தேவர்களின் உயிரை காப்பாற்றிய ஆலகால விஷத்தை உண்ட நீலகண்டத்தையும் மறைப்பது உனக்கு அழகாமோ மடை வெள்ளம் போல் தேனை சுரியும் மலரையும் மறைத்தாயே விளக்கவுரை மாணிக்க வாசகரே என்று ஆட்கொள்ள வந்த பரமேஸ்வரனை இன்று ஸ்ரீ ரமணமாக அருணாச்சலத்தில் முதல் பாடலில் சுட்டிக்காட்டினார் பிரம்ம விஷ்ணுக்களாலேயே அறிய முடியாத அப்பரமேஸ்வரனாகிய அருணாசலனை யாவரும் உணரும் வண்ணம் ஸ்ரீ ரமணேசிகராக மானட ரூபம் கொண்டு விளங்குவதை இரண்டாவது பாடலில் குறிப்பிடுகிறார் அப்பரமேஸ்வரனே ரமண தேசிகன் ஆதலால் பரமேஸ்வரனது அலையாள பூஷணங்களாகிய இளம்பரை ஜடாமுடி மான் மழு அணிந்த திருக்கரங்கள் முதலிய யாவற்றையும் இப்போது மறைத்துவிட்டனை ஆயினும் உன்னை பரமேஸ்வரன் என்று உணர முக்கிய அடையாளங்களாகிய முக்கிய அடையாளமாகிய நீலகண்டத்தையும் மறைத்துவிட்டனையே தேவர்களை ஆலகால விஷத்திலிருந்து காத்த இவ்வொரு அடையாளம் உன்னிடம் இருந்தாலே உன்னை எளிதில் இனம் கண்டு நாங்கள் உய்வடைவோமே என்ற ஏக்க உணர்வையும் முருகனார் இம்மூன்றாவது பாடலில் வெளிப்படுத்துகின்றார் நான்கு முற்பலவேரே முகங்களை நெறித்தும் மூக்கொடு கரங்களை அறிந்தும் பற்களை உடைத்தும் தலைகளை தரித்தும் பறித்து நற்கண்களை அந்தோ பற்பலவிதமாய் பலபல புரிந்த பழவினை ஒழித்திட பறிந்தோ சிற்பரயோகம் செறிந்து நிற்கின்றாய் தேசிக ரமணமா தேவே பொருள் தேசிகோத்தமனாகிய ரமண பிறந்தகையே முன்னொரு காலத்தில் தக்ஷயாகத்தில் யாகத்திற்கு வந்த பல தேவர்களுடைய முகங்களை நெறித்தும் மூக்கையும் கைகளையும் வெட்டி எரிந்தும் பற்களை உடைத்தும் தலைகளை துண்டித்தும் கண்களை பிடுங்கி எரிந்தும் பற்பலவிதமாக அவர்களை தண்டித்தாய் அந்தப் பழைய வினைப் பயன்களைப் போக்க வேண்டித்தான் இப்போது நிரந்தர பிரம்மனிஷ்டையாகிய தவத்தினை அருணாச்சலத்தில் புரிகின்றனையோ ஐந்து போகமே துறந்த புரிதமானவர்க்கு புலப்பட யோகுசையினாளில் வேகமே மிகுந்த வெங்கனை துறந்த வேடனை விழித்ததால் காம வேகமேயில்லாய்க்கு உடுத்த கோவனமும் மிகையின்மேன் மிகையெனின் மிகையோ வேகமே மிகையா தேர்ந்து எலாம் துறந்த தேசிக ரமணமா ஞான தேசிகனே போகங்களை முற்றும் துறந்து கடும் தவமியற்றும் சனகாஜி நால்வர்க்குச் சொரூபத்தின் உண்மையை விளக்கச் செய்வதற்காக யோகத்தில் அமர்ந்திருந்தாய் அப்போது உண்மையால் மலரம்பை ஏறிந்த மன்மதனை நெற்றிக் கண்ணால் எரித்துவிட்டாய் காமனை காய்ந்ததால் எவ்வித ஆலையும் எவ்வித ஆசையும் மற்ற உனக்கு உடுத்த கோவலமே மிகைக்கும் மிகை என்றால் தவறாகாது ஏனென்றால் தேகமே அதிகம் என்று தேர்ந்து அனைத்தையும் துறந்த தீர நல்லவாணி காரிய நோன்போம் கவினியை கற்போம் கலங்களை செய்யும் கடுங்கோல் என்று ஆரிய நாட்டில் அரசியல் வழிக்கு அமைதியாய்ப் பற்ப்பல சமயாச்சாரியர் ஒழுங்கே சார்ந்து ஒழித்திடுதல் சற்றும் மது அறிந்திலை கொள்ளோ சிறிய அதற்கென் பொருள் தற்போதைய அரசியல் முறை நம் சனாதன தர்மத்திற்கு அப்பாற்பட்டதாகவும் கற்பிநெரி போன்ற சீலங்களுக்கு இடமற்றதாகவும் இருப்பதை உணர்ந்து முறையான அரசியல் தீர்வு காண நாட்டின் சுதந்திரத்திற்காக பற்பலைய சமயாச்சாரியர்கள் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு வருகின்றனர் ரமண தேசிக மகாதேவியே இச்சிறந்த நாட்டுத் தொண்டிற்கு உமது ஆதரவும் அருளும் முக்கியமாக வேண்டுமென்றோ இது பற்றி தங்கள் எண்ணம் என்னவோ என்னவோ அதனை நாங்கள் உணரும்படி உரைப்பாயாக ஸ்ரீ பகவானை தரிசிப்பதற்கு முன் முருகனாரும் பாரதியாரை போன்று சிறந்த சுதந்திர பாரதியார் இப்போன்றே சிறந்த சுதந்திர போராட்ட கவிஞராகவும் விளங்கி தேசிய கீதமும் இயற்றியுள்ளார் இத்தேசியப்பற்றின் காரணமாகவே இத்தேசிகப்பதிகத்திலும் பகவானை நோக்கி சீரிய அதற்கு என் செய்துளை கொல்லோ என்று வினாவுகின்றார் ஆன்மீகப்பற்றுடன் தேசியப்பற்றும் கொண்ட ரவண அடியார்கள் பலர் நாயனா டி கே மற்றும் பலர் நாட்டின் சுதந்திரத்திலும் முதலில் ஈடுபாடு கொண்டிருந்தனர் இவ்வனைவரின் நாட்டுப்பற்று மற்ற பற்றுகளுடன் ஒருங்கே நீங்கியை அவ ஸ்ரீ ரமண திருவடி வாய்வு விளக்குகின்றது எண்ணி வந்தடி வணங்கிடுவார்க்கு தூய்மையாம் உள்ள துறவினை நல்கி தோகளறு காட்சியும் அளித்து சேமயாம் பொருளை அண்மையில் சேர்ப்பாய் தேசிக ரமணமாதேவே பொருள் அருட்குருவான தேசிக ரமண மகாதேவனே பிறப்பின் துன்பத்தை பொறுக்க முடியாமல் பீத்தியடைந்து யாதொரு துன்பமும் மற்ற உண்மைப் பரம்பொருளை அணுகி ஆராய்வதற்கு எண்ணி உனது சந்நிதி அடைந்து உன் திருவடியை அன்புடன் வழங்கிடும் அடியார்களுக்கு தூய்மையான உள்ளத்துறவினை வழங்கிடுவாய் குற்றமற்ற மெய்காட்சியும் அளித்து மிக உள்ளதாக தோன்றும் பரம்பொருளை சமீபமாக அபேதமாக சேர்த்திடுவாய் ஒரு பெரு நோய் அந்த நோய்க்கு மேல் துன்பம் என்னும் மற்றொரு தீராத நோய் வந்ததில் அதை செகிப்பது மிகவும் கஷ்டம் இந்த துயரிலிருந்து மீள வேண்டுமானால் துன்பமற்ற பரம்பொருளை அடைய வேண்டும் உள்ளத்தில் தூய்மையும் இன்றியமையாதது சத்குருவின் அருளின்றி உள்ள தூய்மை கிட்டாது நோய்மை குற்றம் துக்கம் நோன்றிட பொறுக்க துகளறு குற்றமற்ற பாடல் எட்டு தஞ்சமென்றடைந்த தமியனேன் வாழ தைமிக தழைத்தடு நோக்கி அஞ்சலென்று உன் தன் அணிமலர்வாயால் ஆதரம் பெருகிட அழைத்து கஞ்சமென்று உமையை கண்டனின் கழலாங் கனகமா முடியனே கவித்து சிஞ்சலுன்றருளி திருவருள் புரிவாய் தேசிக்க ரமணமா தேவே பொருள் நீயே கத்தியென்று உன்னை அடைக்கலமாக வந்தடைந்த என்னை அருள் வாழ்வு நீ மிகுந்த கருணையுடன் என்னை கட்ஷித்து அஞ்சாதே என்று உன் அழுகிய மலர்போன்ற திருவாயால் அருளி அபயம் அளித்திடுவாய் ஆதரம் பொங்க என்னை அருகில் வாவென்று அழைத்து தாமரை மதற்கு ஓமையாக நின்ற உனது திருவடிகள் என்னும் பொற்கிடத்தை என் தலைமையில் சூட்டி உனது உயர்ந்த உபதேசத்தை எனக்கு அருளி திருவருள் புரிந்து பகவான் தன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதை பணிவுடன் வேண்டுகிறார் ஆதரவற்ற தனிப்பட்ட எளியன் ஆனதினால் வாழ்வழித்து அபயம் தந்து பயப்படாதே என்று சொல்லி உறுதிமொழி வழங்கும்படி குழைந்து நிற்கிறார் பகவானது திருவிடை தாமரைகளை பொற்கீடமாக பொற்கீடமாக வர்ணித்து குருவின் திருவடி தீட்சையை வேண்டுகின்றார் பாடல் ஒன்பது பருவரலாற்றும் பற்றுடைவனையின் பரிசன விளைந்திடும் ஊத்தை கருவரலாற்றுக் கைப்பட வருத்தும் கனவினும் நனவினும் கரு வெறுவரல் அடைந்து விதுவிதிர்பெய்தி மிக மிக கலங்கிடம் உள்ள திருமறல் ஒழித்து திருவருள் புரிவாய் தேசிக்க ரமணமா தேவே பொருள் தொன்பத்தை தரும் ஆசாபாசங்களினால் செய்த வினையின் பயனாக விளைந்த பரிசே இந்த தேகம் தொருநாற்றமுடைய கருக்குழியின் வாசம் தரும் இக்கொடிய பிறவி துக்கத்தை கனவிலும் நினைவிலும் நினைந்து மாலாற்யரத்தால் வருந்தினேன் அதனால் பீத்தியடைந்து வேர்த்து விதித்து மிகவும் கலங்கிடும் எனது உள்ள கலக்கத்தை முற்றும் திருவருள் புரிந்திடுவாய் தேசிக ரமணமா தேவே விளக்கவரை பிறவி தீர வேண்டுமானால் பற்று ஒழிய வேண்டும் கர்ப்பவாசத்தின் துக்கத்தை நினைத்து கலங்கிய உள்ளத்தை எளிவித்து ஞானத்தைத் தந்து அருள் புரிய வேண்டுகின்றார் பருவறல் துன்பம் அருவறுப்பு வெறுவரல் அச்சம் திருமறல் கலக்கம் பத்து வெறுத்தமாம் இரண்டு வினைகளின் பயனாய் வளைந்திடும் கொடுமைசால் பிறவி வருத்தமே மறுவா வாழ்விடையமந்து மனமகிழ்ந்தடைந்தீதிருப்ப பொருத்தமாம் ஞானப் பூவையை எனக்குப் புதுமணம் புணர்த்திடின் வாழ்வேன் திருத்தமாம் புயல் சூழ் திருவண்ணாமலை வாழ் தேசிக ரமணமா ஒரு மாறுபட்ட தன்மையுடைய புண்ணிய பாவங்கள் என்னும் கர்மங்களின் பயனாக வெளிந்தொடுவதே இந்த தீமை நிறைந்த பிறவியாகும் இந்த பிறவித் துன்பம் தொடராது இன்ப வாழ்வினில் இனிது மனம் மகிழ்ந்து சுகம் அனுபவித்திட அதற்குப் பொருத்தமான ஞானம் என்னும் பெண்ணை எனக்கு புதுமணம் புரிவித்தால் வாழ்வேன் சீர்மிகுந்த பசுச்சோலைகளால் சூழப்பட்ட திருவண்ணாமலையில் வாழ்ந்திடும் தேசிக ரமணமாதேவே விளக்க உரை புண்ணிய பாவங்கள் என்னும் இருவினைகள் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போன்றவை ஒன்றைவிட்டு ஒன்று தனித்திராது இவை இரண்டின் கூட்டுப்பொருளே இந்த தேகமாகிய பந்தம் லௌகிக்கத்தை துரப்பித்து பரமார்த்தமாகிய ஞானம் என்னும் பெண்மை எனக்கு புதுமணம் புரிவித்தால் வாழ்ந்திடுவேன் என்று முருகனார் பகவானை வேண்டுகின்றார் பதினொன்று தெருக்கடை அலைந்து திரியுநாய்போல தேர்ந்தது தேர்ந்தது தேர்ந்து பெருகுடை எல்லா பிறப்பினும் பிறந்து பெருந்துயரிபைகள் உழந்து கருக்கடை கதியா கா துணிப்பேனே கடைகளைத் தியான் என தின்னும் திருப்பதம் அழிப்பாய் தேஷிகரமணமதேவே பொருள் தெருத்தெருவாக அலைந்து திரியும் நாயைப் போல பிறவிதோறும் மீண்டும் மீண்டும் தெரிந்ததையே அறிந்ததையே ஆராய்ந்து கணக்கில் அடங்கா எத்தனை பிறவிகள் உள்ளனவோ அத்தனை பெருவிதமான பிறவிகளும் எடுத்து பெருத்த துயரமும் வறுமையும் பயமும் அனுபவித்து உழல்வதையே கதியாக நினைத்துக் குழம்பினேன் ஆயினும் மேலும் பிறவியில் உழலவே காத்து நிற்கின்றேன் என்னை உனது கடைக்கன் பார்வையினால் கடாட்சித்து நான் எனது என்னும் அகங்கார முமகாரங்களை அழித்து நான் உய்யும்படியாக உனது திருவடிகளை எனக்கு அழிப்பாய் அனுபவித்தும் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்குரிய கர்மங்களிலேயே ஈடுபடுகிறோம் பிறவாதிருக்கக்கூடிய வழிவகைகளை சிந்திப்பதும் இல்லை அறிவு குழம்பி கலங்கியவன் செய்ததையே செய்வது போல செயல்படுகிறோம் இந்த நிலை மாற வேண்டுமானால் குரு அருள் இன்றியமையாதது குரு பெறுவதற்கு அவனிடம் மாலா அன்பு கொள்ள வேண்டும் அவனிடம் அன்பு செலுத்துவதற்கும் அவன் கிருப்பை வேண்டும் குருவின் அருளை வேண்டி பெறுவதற்கு இந்த தேசிக்கு பதிகம் நமக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளது மாரரியா பத்து திருவண்ட பகுதி முருகனார் பகவானை பற்றி அந்நிய தெய்வத்தை மனதாலும் நினைக்காத தெய்வ கற்புடையவர் இவரால் எழுதப்பட்ட ஆயிரக்கணக்கான பாடல்களும் பகவானை பற்றியவையே ஆகும் இவர் எழுதிய புறந்தோழா பத்து என்ற பதிகத்தில் நெஞ்சகத்தார் தேரேன் சரதம் இஃது உன்னை அல்லார் பிற தெய்வங்களே என்றும் கோவாகிய ரமணா குருகேன் கோயில்களே அரணார்த்தமக்கும் பலவாறாக தன் ததேக பக்தியை பாடுகிறார் ரமணபாதானந்தர் முருகப்பெருமானிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் பகவான் கந்தனின் அவதாரமின்றே பல அடியார்கள் பாடியிருப்பதை பார்த்து முருகனாரையும் பகவானை சுப்பிரமணிய அவதாரமாக பாடி பாடும்படி கேட்டுக்கொண்டார் அவருக்காக பாடியதே மாரரியப்பத்து அதில் ஏர் திகழும் ஏந்தழையார் இரண்டு மாதர் இன்பமுறத் தழுவும் இருமருங்கு தோன்றும் என்றும் கூவியே என்னை குலவியே ஆண்ட குறிசிலே ரமணவேள் கூறாய் என்றும் குரத்தி பின் குறிச்சி குறிஞ்சியில் அடைந்த வேடனே சுழியல் வேந்தனே ரமணா என்றும் ஸ்ரீ பகவானை சிவகுமாரனாகவே அதாவது முருகனாகவே பாடுகிறார் திருவண்ட பகுதியிலும் கீழ்கண்டவாறு கூறுகிறார் கூறுகிறார் பாலுக்கும் காவல் போனிக்கும் தோழன் நாளுக்கும் சான்றாய் நடப்பான் போலும் பெளை தனியும் விட்டு தொட்டில் விதி வழி அடியறை விடலும் இப்பொழுதொரு புது வழியாக புனந்தனன் போலும் அழகிய அடியார் தம் பண்பு அழகிய திருவிளைய பழகிய அடியார் பண்பு அழகிய திருவிளையாட்டு போலும் அடியார் தம் வேற்றுமை காணினும் கடியான் கரியாய் காண்பான் போலும் பொருள் பாலுக்கும் காவலாயிருந்து கொண்டு போனியை பாலை அருந்து விட்டு விடுவான் பிள்ளைதனை கிள்ளிவிட்டு அழு அது அழும்போது ஆறுதலாக அதனை தொட்டிலில் இட்டு ஆட்டுவான் போலும் புகழப்படும் கைங்கரியத்தில் ஈடுபட அன்பர்களை உற்சாகப்படுத்திவிட்டு அத்திருப்பணியில் தடையும் ஏற்படுத்துவான் அடியார் விதிவசமாக தவறு இழைக்க நேர்ந்தால் அவர்களை அந் ஏதிப்படியே நடக்கவிடுதல் அவன் கைகொள்ளும் புதிய உபாயம் போலும் வெகுநாள் பழகிய அடியவரது குணநலன்களை சோதித்தலும் அவரது திருவிளையாடல்களில் ஒன்று போலும் தானே கதியென்று நம்பி தன்னை சரணடைந்த அன்பர்களை நியாயத்தலம் வரை அலைக்கழிப்பான் போலும் அடியார்கள் தம்முள் மனவேற்றுவைக் கொண்டாலும் அவர்களை கணிந்து கொள்ளாது சாட்சி மாத்திரமாக நடப்பான் போலும் மூணு திருக்கண்ணோக்கம் திருக்கோத்தும்பி திருவாசகத்திற்கு நிகரானதென்று ஸ்ரீ பகவானால் சான்றிதழ் பெற்ற ரமண சந்நிதிமுறை என்னும் தோத்திரு நூலில் திருக்கண்ணோக்கம் என்ற பகுதி மிகவும் சிறப்புடையது பண்டைய நூல்களில் காண முடியாத ஒரு அபூர்வமான அழகிய தொகுப்பு கண்ணாகத் தன்னருளே காட்டினான் தன்னடியேற்கு அண்ணாமலை ரமணன் என்ற வாக்கை பொய்யாமொழியாக்கிய பெருமான் பகவான் ரமணன் தன் பரஸ்வரூபத்தை மறைத்து மானிட உருவம் தாங்கி மண்ணுலகில் வாழ்ந்தாலும் தம் கருணை விழியை மட்டும் மறைக்கவே முடியவில்லை எல்லையில்லா கருணை பிரவாகமானது விழிவழியே வழிந்து ஓடிய அன்பரை இதயத்தில் அமிழ்த்தியது கட்டுக்கடங்காத கருணை வெள்ளத்தை கருவியால் தடுத்து நிறுத்த முடியாத இறைமையை காட்டிவிட்டது பகவான் நம்மை நோக்கும் பார்வையானது நம் பார்வையினுடைய உள்ளே புகுந்து நம்மை நம்முள் நம்மை நம்முள் ஆழ்த்தக்கூடிய ஆற்றல் உடையது எதனைக் கொண்டும் அறிவிக்க இயலாத மெய்ப்பொருளை தம் நோக்கால் உணரச் செய்யக்கூடியது இந்த கடைக்கண் நோக்கம் பகவானுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு முருகனார் இப்பகுதியில் பகவானது அருட்கண் பார்வையை பலவாறாக வியந்து கூறி நயந்து உரைத்து பெருமிதப்படுகிறார் இந்த பாடல்களை ஆழ்ந்த நோக்குடன் ஊன்றி படிக்கும் போது அந்த பார்வையில் அழுந்தியது போலவே உணர்ச்சி வசப்படுகிறோம் அவ்வளவு தத்ரூபமாக கண்நோக்கத்தின் கருணையை அனுபவித்து பாடுகிறார் முருகனார் பகவான் தம்மை நாடி வந்தவர்க்கு அவர் பண்டிதரோ பாமரோ நயனதீட்சையை நயன தீட்சையை அருளத் தவு தவறியதே இல்லை இதுதான் பகவான் சந்நிதியில் நடக்கும் கண்ணோடு கண்கலக்கும் இன்பக் காட்சி இது எல்லா அடியார்களின் அனுபவமேயாகும் திருக்கண்ணோக்கத்தில் முடல் முதல் பாடல் உற்பலமா கண்ணீர் மண்ணோடியைந்துங் கண்ணோடும் பொற்புடைமை ஞானதரு புலப்பட நீர் கண்டீரோ மற்புயவான் கவடுவிட்டு மண்ணுயிர் மேல் கண்ணோடும் கற்பகவே கடனோடு நாம் கண்நோக்கம் ஆடாமோ பொருள் கருங்குவளை அதாவது நீலோத்பல மலரைப் போன்று அழகிய கண்களை உடையவர்களே இந்த மண்ணுலகத்துடன் பொருந்து இசைந்து பொலிவுமிக்க அழகிய கண்ணோடு இருக்கக்கூடிய மெய்ஞான விருஷம் ஒன்று புலப்பட நீர் கண்டீர்களா மேலும் அது வலிமை மிக்க தோள்கள் என்னும் கிளைகளை விட்டுக்கொண்டு ஜீவர்களின் மேலுள்ள காரூண்யத்தினால் தன் கடைக்கண் பார்வையை அவர்கள் மேல் பாய்ந்து ஓடச் செய்கிறது அத்தகைய தெய்வ கற்பகத் தருவாகிய வேங்கடரமணனோடு நாம் அமுதக் கண்ணோக்கம் ஆடிக் கழிப்போமா இரண்டாவது பாடல் எண்ணியவை எண்ணியவாறை திடலா மேழயிர் மண்ணிடைவன் குளத்துறங்கும் மதப்புடைமீன் விழிபோல உள்நிலவு நாட்டத்தால் உளத்துறங்கும் ஓரியல்பார் கண்ணிமயாரமணனோடு கண்ணோக்கம் ஆடாமோ தன்னுள்ளே ஒளிர்கின்ற பரம்பொருளின் நாட்டத்தால் ரமணன் தனக்குள்ளே தூங்காமல் தூங்கும் ஓரியல் உடையவன் அத்தன்மையான தூக்கத்தினால் அவனது கண்கள் இமைப்பதில்லை அது எதைப்போன்றதென்னில் மண்ணிடே அழகிய தெளிந்த குளத்தின் நீரில் உறங்கும் செழித்த மீனின் விழி போல இமைக்காதிருக்கும் அத்தகைய கண்ணிமைக்காத ரமணனோடு நாம் கண்ணோக்கம் ஆடித் தளைப்போமையே நாம் நம் மனதில் எண்ணியதை எண்ணியவாறு அடையப் பெறலாம் பேதைப் பெண்களே இப்பாடலில் பகவானது கண்ணிமையாத் தன்மையை ஏற்றம் படக் கூறுகிறார் உள்ளத்தில் சலனமற்ற நிலை இருப்பதால் அதன் புற தோற்றத்திலும் சலனமற்ற திருஷ்டியே நீடிக்கிறது சில நேரங்களில் சோபாவில் பகவான் கண்ணிமைக்காது எங்கேயோ முழுமையாக நோக்கியவாறு அமர்ந்திருப்பார் அப்பார்வையில் எந்த குறிப்பும் இருக்காது அங்கு உள்ள நாமும் நம்மை அறியாமல் உள்ளே ஆழ்ந்து விடுவோம் இது பகவானது சந்நிதியில் நடக்கும் அபூர்வமான அனுபவம் பாடல் ஐந்து கண்ணாளர் கண்ணாளர்மதையின் கண்ணாக காண்டலுரும் எண்ணாகி எழுத்தாகி எவற்றானும் கண்டறிய ஒன்னாத இயல்பாய உண்மைவரி ஆனந்த கண்ணாய ரமணனோடு கண்ணோக்கம் ஆடாமோம் மக்கட்பரப்பாகிய உலகத்தவரின் அறிவிற்கு தோற்றமாகக் காணப்படும் கண்ணாளராகிய அதாவது கண்ணை கொண்டு ஆள்பவனாகிய ரமணப்பெருமான் எண்ண உருவமாகிய மனமாகி மனத்தில் தோன்றிய எண்ணத்தின் பொருளை விளக்கும் மொழியாகி இருப்பினும் அவை எவற்றாலும் உணர்ந்து அறியமாட்டாத இயல்பினன் பேருண்மையின் அறிவுச்சொடரான ஆனந்த வடிவினன் அத்தகைய பூரண ஸ்வரூபமான ரமணனோடு கண்ணோக்கம் ஆடித் தலைப்போமா பகவானது உருவம் நம் கண்ணுக்கு தோற்றமாக காணப்படினும் அவரது நோக்கத்தில் அது உருவெளி தோற்றமே எந்த ஓவியராலும் வரைந்து தீட்ட முடியாத உருவற்ற உருவம் உருவற்றது உருவமாக தோன்றும் போது மனமொழிக்கு அப்பாற்பட்ட சத்தியப் பொருளாகி நிற்கிறது நம் அறிவிற்கு காரியம் புலப்படுகிறதே என்று காரணம் புலப்படுவதில்லை இது பிரகிருத்தியின் இரகசியம் பாடலாறு கண்ணகன்மாஞாலத்து கண் பெற்ற காரிகையில் கண்ணாய புலமுன்றே ஐயுணர்வும் கவர்ந்து கொள கண்ணனோடு திண்ணனாங் கண்ணியத்தம் கண்ணுக்கும் கண்ணாய ரமணனொடு கண்ணோக்கம் ஆடாமோ பொருள் இருவினை பயனாய் உலகத்தின் கண் விரைந்து எழுந்து அறிவுடைய அழகிய பெண்களே வியக்கத்தகும்படியாக கண்ணின் பார்வையாகிய அறிவொன்றே ஐந்து உணர்வுகளையும் அதாவது சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் ஆகிய ஐந்து உணர்வுகளையும் ஆசைப்பெருக்கத்தினால் கவர்ந்து ஈர்க்க தன் கண்ணை சிவபிரான் திருவடியில் அர்ச்சித்து வழிபட்ட திருமாலுக்கும் தன் கண்ணை சிவபிரான் திருமுகத்தில் அர்ப்பித்து வழிபட்ட கண்ணப்பனுக்கும் அறிவுக்கண்ணாக உளர்கின்ற ரமணனோடு கண்ணோக்கம் ஆடி கழிப்போமா ஐந்து உணர்வுகளையும் அறிவு ஒன்றே கவர்ந்து கொள்ளும் போது ததாகார விறத்தியாய் மெய்யுணர்வில் ஒடுங்கிவிடுகிறது இதே மன என்று கூறப்படுகிறது ஒன்றிய மனத்தாலன்றி உணர்வு உள்ளே ஒடுங்காது ஊனக்கண்ணைப் பெயர்த்த கண்ணப்பன் வெளிப்பார்வை இழந்தாலும் உள்ளொளியாகிய அறிவுக்கண்ணைக் கொண்டு இறைவனுக்கு கண்ணை அளித்தான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் எண்ணப்பன் இன்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்று மணிவாசகரும் கூறுகிறார் அறிவுக்கண்ணாக உழைபவனே ரமணன் என்று கூறுகிறார் முருகனார் பாடல் ஏழு கண்ணகன் மாஞர் கண்மாயம் கண்கினே பிண்ணு முன்னோ பாதலமோ மெய்ஞான பரவழிக்கும் பண்ணியருள் வாழ்வழிக்கும் பரஞான சித்த நடவேங் கடனோடு நான் கண்ணோக்கம் ஆடாமோம் பிராரப்த கர்மத்தின் வேகத்தினால் உந்தப்படும் உலகத்தவரின் மாய வாழ்க்கையானது கண்கட்டு வித்தியைப் போன்றது இந்திரஜாலத்தைப் போல அதன் உண்மையை உள்ளபடி காணுங்கள் என்று ஜீவர்களின் மேல் உள்ள கருணையினால் வானுலகம் மண்ணுலகம் பாதாளமும் ஆகிய மூன்றையும் காண்பவனாகிய அகந்தையையும் சேர்த்து மெய்ஞானப் பரவலியாகிய ஆத்மாவிற்கு ஊனாகக் கொடுத்து பேரின்பாழ்வை அளிக்கக்கூடியவன் இந்த சிதாகாரத் தாண்டவனாகிய நெற்றிக் படைத்த வெங்கட நாம் இன்பக் கண்ணோக்கம் ஆடி மகிழ்வோமா பாடல் எட்டு கண்ணோடு கண்காட்சி கலக்கொங்கால் காதலருள் எண்ணாத வாய்சொல்லால் ஏது பயன் எங்கை மீர் பண்ணாய வாய்சொற்கள் பயனரவே கடரமண கண்ணாளன் தன்னொடு நாம் கண்ணோக்கம் ஆடாமோ உள்ளத்தால் இருவீர ஒன்று கலந்த மெய்க்காதலர்கள் ஒருவரோடொருவர் தமக்குள் நோக்கும்போது கண்ணோடு கண் கலந்து அந்த ஜாலையினாலேயே காட்சியின் பொருளை உணரும்போது ஹே சகோதரிகளே எண்ணத்திற்கே இடமில்லாதபோது எண்ணத்தின் பொருளை உணர்த்தும் வாய்சுற்களினால் என்ன பலன் என்ன பயன் இசையை போன்ற உங்கள் வாய்சொல்லை பயனறச் காதலனாகிய கண்ணாளன் தன்னோடு நாம் கண்ணோக்கம் ஆடிக் கலப்போமா பாடல் ஒன்பது நோக்குருவாய் நோக்குள்ளே நுழைந்தானை தன் நோக்கால் நோக்காரா நோக்காதா நோக்குதலால் நோக்கரியே நோக்கானை நோக்கலூரில் தடையாமன் நோக்கரவேங் கட நொடு கண் நோக்கனாம் ஆடாமோம் பொருள் பார்க்கும் பார்வையில் இருக்கும் பார்ப்போனாயிருக்கும் உணர்வுருவாயிருந்து பார்வையினூடே உள்ளத்தில் நுழைந்த அழகார்ந்த ரமணனை தன்னை உணரும் மெய்யறிவினால் அன்பர்கள் காண்பார்கள் நிறைந்த பார்வை இல்லாதவர்கள் அவனை காண இயலாது பார்ப்பதற்கரிய மெய்யறிவுடையானை காண்பதனால் தன்னை காண்பதில் உள்ள தடையாயிருக்கும் அந்த சுட்டறிவு அகந்தை அறவே நீங்கும் அத்தன்மையான வேங்கடனோடு நாம் கண்ணோக்க மாடி கழிப்போமா பகவானது அருட்பார்வையானது தம்மை தரிசிக்கும் அடியார்களின் விழி வழியாக சென்று எழும்பும் அகந்தையை எழும்பிடத்திலேயே அழித்துவிடும் ஆற்றல் உடையது அகந்தை அழிந்தால் எஞ்சி இருப்பது மெய்யுணர்வே இந்த மெய்யுணர்வுக்கு தனக்கன்னியமாக எதுவும் தோன்றாது இந்த தன்மயமான பார்வைக்கு ஏதாவது தடை இருந்தால் அதை அறவே நீக்குவதே பகவானது நோக்கம் என்று முருகனார் கூறுகிறார் பாடல் பதினேழு காக்கையிரு கண்களுக்கு மணியொன்றே கலந்தார்போல் தாக்குமிரு நிலையினுக்கும் சார்க்கரியா என் நிதய சேக்கையிடையரமணா சிறப்பெய்த காரண்டங் காக்கைக்கு தோன்றலோடு கண்ணோக்கம் ஆடாமோ காக்கைக்கு கண்கள் இரண்டாயினும் கண்ணுக்குள் ஒளிரும் மணியானது ஒன்றுதான் அந்த ஒரு மணியே பார்வைக்கு ஏற்றாற்போல் இரு கண்களினிடையேயும் மாறி மாறி கலந்து நிற்கும் இது காக்கைக்குள்ள தனிச்சிறப்பு அதைப் போன்றே என்னுள்ளிருந்து எதிர்பட்டு தாக்கும் அந்தர்முகம் பகிர்முகம் என்னும் இருநிலைகளுக்கும் சாட்சியாக என் இதயத்தை இருப்பிடமாக கொண்டு வாசம் செய்கின்ற உலகைக் காத்தல் தொழிலை செய்பவனாகிய கரிய நிறமுடைய திருமாலின் தலைவனாகிய சிவரமணனோடு நாம் கண்ணோக்கமாடி கழிப்போமாக கார் கரிய நிறமுடைய அண்டங்காக்கைக்கு உலகத்தை காக்கும் திருமாலுக்கு தோன்றலுடு தலைவனாகிய சிவபெருமானோடு பாடல் இருபத்தாறு உடைவே தகரமணன் உலையாது எனையாண்ட நட ஏற்கை வலியனறு நவநீதம் பசிதீர அடைவிக்க படலா அடியே நிதயத்தை அடைவித்த கடைவித்த கண்ணொடுனாம் கண்ணோக்கம் ஆடாமோம் பொருள் ஆத்மஞான செல்வத்தையே உடைமையாகக் கொண்ட இறை ரமணேசன் என்னை வருந்தி நிலைகுலையாது ஆண்ட வழிமுறையால் யாது செய்தானென்னில் அடியேன் இதயத்தையே பார்க்கடலாகச் செய்து அதை கடைவித்து அதிலிருந்து புத்தம் புதிய நறுமணம் உள்ள வெண்ணையினை தானாகவே கையில் அடைவிக்கச் செய்து பசிதீர உண்ணச் செய்தான் அத்தகைய வித்தகனுடு நாம் கண்ணோக்கமாடி கழிப்போமா நான் யார் என்னும் ஆத்மவிசாரமாகிய மத்தினால் உள்ளத்தைக் கடைந்து கைவல்யமாகிய நவநீதத்தைத் தானாகவே வெளிப்படும்படி செய்து அந்த ஆறாவமுதத்தினால் தீராப்பசியைத் தீர்த்தொழினான் என்பது பொருள் நான் இன்னும் தத்போதம் இழந்து தானே தானாய் விளங்கும் சுவானுபவத்தையே நறு நவநீதம் என்று இப்பாடலில் முருகனார் குறிப்பிடுகின்றார் ஸ்ரீ ரமண சன்னிதி முறையில் மிக முக்கியமான பகுதி திருக்கண்ணோக்கம் இது பண்டைய நூல்களில் இல்லாத ஒரு புது வகையானது சக்ஷுதீட்சைக்கு ஆதாரமாயும் கருணை வெள்ளத்தை கருவியில் தேக்கிக் கொண்டிருப்பதுமான பகவான் ரமணரின் எடுத்துக்காட்டாக இது அமைந்துள்ளது பகவானுடைய அருட்கடாட்சமானது பண்டிதராயனும் பாமராயனும் எவ்வித பாகுபாடும் இன்றி யாவரிடமும் ஒன்றாக பாய்ந்து புரிதமாக்குகிறது பண்டொரு காலத்தில் தட்சிணாமூர்த்தியாய் மௌனத்திருந்து சின்முத்திரையினால் கூடி காட்டிய மெய்ப்பொருளை ரமணனாக அவதரித்தபோது அந்த சின்முத்திரை கூட அங்கசேஷ்டை என்று ஒதுக்கி அடியாரைக் கண்ணாலேயே கனியச் செய்து மெய்நிலைக்கு உயர்த்துகிறார் தட்சிணாமூர்த்தி அந்நிலையை காட்டுகிறார் ரமணமூர்த்தி அந்நிலைக்கே கூட்டுகிறார் என்று முருகனார் கூறுவதுண்டு பாடல் இருபத்தி கண்ணாக தன்னருளே காட்டேன்தேற்க அண்ணாமலை ரமணா அழகாந்த பொன்மேனி எண்ணாலே எண்ணி எழுத்தால் எழுதவோனா கண்ணா ரமுதனுடு கண்ணோக்கம் ஆடாமோ அ பொருள் அடியார்களுக்கு தன்னருளை கண்ணாலேயே காட்டியவன் மனத்தினால் நினைந்து எழுத்தினால் எழுத முடியாதவன் பொன்னையொத்த திருமேனியுடைய அழகு மிக்கவன் இத்தகைய அண்ணாமலை ரமணனாகி அமுதம் நிறைந்த கண்ணை உடைய ரமணனோடு நாம் கண்ணோக்கம் ஆடுவோமாக வஞ்சத்தாலென்னை வருவித்தான் வந்ததுமின் நெஞ்சத்தே பாய்ச்சி நிறுவீனான் வேல்வழியை கொஞ்சத்தா நல்லன் கொலைஞ்சன் போல் வெங்கடவன் கஞ்சத்தா கண்பாய் கரைந்தூதாய் கோத்தும்பி இப்பாடல் கோத்தும்பி என்ற தலைப்பில் உள்ள ஒரு பாடல் பொரு வஞ்சகமாக என்னை வருவித்து வந்ததும் என் நெஞ்சில் வேலை போன்ற கூர்விழியைப் பாய்ச்சி நிலைப்படுத்தினான் அப்படிச் செய்தது என்னோடு கொஞ்சுவதற்கல்ல கொலை செய்வதற்கே என்னை ஒழித்தான் அவன் தாமரைத் தாளை அன்பாய் நினைந்து கரைந்து ஊதாய் கோத்தும்பி என்று நிந்தாசுத்தியாக இத்திருக்கோத்தும்பி பாடலில் முருகனார் பாடுகிறார் நான்கு திருச்சாழல் கட்சியாய்ப்பிரிந்து விளையாடும் மகளிர் விளையாட்டு இவ்விளையாட்டில் ஒரு கட்சியினர் மற்ற கட்சியின் கொள்கைக்கு தடையாய் உள்ள கேள்வியை வினாவுதலும் அதற்கு எதிர்கட்சியினர் செய்யுளின் மூலமாகவே விடையளிப்பதுமாக அமையும் முருகனார் இயற்றிய இத்திருச்சாழல் பகுதி திருவாசகம் திருச்சாழலை தழுவியதாகும் கொன்றை சிவரமணன் ஊன் காட்டி வந்திங்கே உலவு மது என் ஊன் காட்டி வந்திங்கு பயின்றதொரு மான் காட்டி பொருள் தேன்சொரியும் கொன்றை மலரை ஜடாமுடியில் சூடிய பரமசிவனாகிய ரமணன் உன்னதமான மனித உருவத்தை தாங்கிக் கொண்டு எல்லோரும் காணும்படி இந்த உலகில் வந்து உலாவிக்கொண்டிருப்பது எதற்காக இது என்ன விந்தை மாமனித உருவம் தாங்கி யாவரும் காண இந்த உலகில் உலவுவது எதற்கென்றால் நன்கு பயிற்சியளித்த ஒரு மானைக் காட்டி புதியதொரு பிடிப்பது போல மனித உருவத்தைக் காட்டி மனிதனை மாண்புரை செய்வதற்கேகான் இச்செயலாம் தற்சேர்ந்தா கேடேற்றும் வேங்கடவன் பிச்சையே நல்லுணவா பேணுமது என்னேடி பிச்சையையே நல்லுணவா பேணலவன் காசினி யோர்க்கு உச்சிதமா உள தூய்மை உருத்த காஞ்சாழோ பொருள் தன்னை ஆசைத்தவர்க்கெல்லாம் அவரவர்கள் தம் மனதில் நினைக்கும் இச்சையை நிறைவேற்றும் வேங்களவன் தான் மட்டும் இறந்துண்ணும் பிச்சையையே பெருவிருந்தாக மதித்து அதை போற்றுவது ஏன் அவன் பிக்ஷையே நல்விருந்தாக விரும்பி போற்றியதன் காரணம் யாதெனில் அளிக்கும் என்பதையே உலகத்தாருக்கு அறிவுறுத்துவதற்கென்றே நீ அறிந்திடுவாய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டால் தான் என்ற அகம்பாவம் அடங்கி தேகாத்ம பாவம் ஒழியும் என்று பகவான் அடிக்கடி சொல்வது வழக்கம் மேலும் நான் இன்னும் அபிமானம் அழிந்து சாதனைக்கு துணை புரியக்கூடியதும் என்பார் தான் பெட்சிக்குச் செல்லும் காலத்தில் கம்பீரமாக உதாசீனமாக சென்று பெட்சை எடுத்தது உண்டு என் போக்கில் போய்க் கொண்டிருப்பேன் என்று பகவான் பெருமிதமாக கூறுவார் வறுமையினால் பெட்சை எடுத்தால் வெட்கப்பட வேண்டுமே என்று சர்வசங்க பரித்தியாகம் செய்த மகான்களுக்கு அது ஒரு புனித யஜ்யமே என்பதற்கு பகவான் வாழ்க்கையே சான்றாகும் பாடல் பதினான்கு அருந்த நீர் உணப்பிச்சை அணியக்கோ வனத்தானை பெருந்துப்போ நா பெரியோர் பேணுமது என்டி புரந்தரன்மாலயன் முதலோர் போகமுமோ வெங்கடனுள் பொருந்து வகையே புனரியில்வோர் துளி போலும் சாயலோ பொருள் கேள்வி தாகத்துக்கு அருந்த தண்ணீரும் பசிக்கு உண்ண இறந்து எடுத்த பிச்சையும் உடம்பில் அணிய கௌபீனம் மட்டுமே உள்ளவனை அரிய பெரிய பண்டிதர்களும் பாவானர்களும் கவிஞர்களும் மதித்து அனுபவம் மிகுந்த பேரறிஞனாக உள்ளம் பகிழ்ந்து போற்றுகின்றார்களே இது என்ன விந்தையடி பதில் காண்போருக்கு அவன் கோலம் இறந்து உண்ணும் பிச்சாண்டியா போச்சாண்டியைப் போலிருப்பினும் அவனது சுகபோகம் எத்தகையது என்னில் தேவலோகத்தில் உள்ள இந்திரன் பிரம்மா விஷ்ணு முதலானோர்களின் மிக உயர்ந்த சுகபோகமும் வேங்கடனுள் பொதிந்து அமைந்த பேரின்பக் கடலின் ஓர் துளியைப் என்று அறி சாழலோ பகவான் தான் ஒரு பரதேசியைப் போன்று தெரிந்து கொண்டிருந்தாலும் அவரது பெருமையை உணர்ந்த நாராயணகுரு ஈசான்யமடத்து நடேச கணபதி முனிவர் முருகனார் போன்ற இன்னும் எத்தனையோ அறிஞர்கள் பகவானின் கடந்த நிலையைக் கண்டு வியிந்து பலவாறாகப் போற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள் பாடல் பதினைந்து ஊர்தீதான் ஒன்று முகந்தூராதே ஸ்ரீபாத சாரியாய் வெங்கடவன் சரிக்கும் அது என்னேடி சாரியா தான் சரித்தல் சகலச்சராச்சரங்கும் தாரீதா நாயவற்றை தாங்களா சாழலோ பொருள் கேள்வி எந்தவொரு வாகனத்தின் மீதும் ஏறிச்செல்லாமல் வெங்கடரமணன் திருவடியால் நடந்தே உலவியவனாய் எங்கும் சஞ்சாரம் செய்கின்றானே ஏன் இது என்ன வினோதமடி பதில் எங்கும் திருவடியால் நடந்தே சென்று உலாவித் திரிவதற்கு காரணம் யாதெனில் இந்த அகில சராசரங்களுக்கும் தான் உடையவனாயிருந்து தானே அவற்றை தாங்குவதாய் அவனை எந்த வாகன தானே அவற்றை தாங்குவதால் அவனை எந்த வாகனம் தாங்க முடியும் இதனை அறிவாயடி சாழலோ வேங்கடரமணன் அவதாரபுருஷன் என்று சொல்லப்படுகிறது ஏன் அவர் எந்த வாகனமும் ஏறுவதில்லை அவதார புருஷர்களுக்கெல்லாம் அவரவருக்கென்று வாகனம் உள்ளதே ஏன் இவருக்கு மட்டுமில்லை என்பது தோழியின் கேள்வி வேங்கடவன் இந்த அகில உலகத்தையும் தான் தாங்குபவன் ஆதலால் உலகத்தில் உள்ள எந்த வாகனமும் அவரை சுமந்து செல்ல முடியாது உலகில் பிறந்த ஒரு பிராணி அந்த உலகத்தையே தாங்குபவனை தாங்க முடியுமா அதனால்தான் அவருக்கு வாகனமில்லை என்று விடை அளிக்கிறாள் தலைவி பகவான் தமது வாழ்நாளில் மாட்டு வண்டி எந்த வாகனங்களிலும் ஏறியதில்லை ஒரே ஒரு முறை மட்டும் ஈசான்ய மடாதிபதி பலவந்தமாக தன் சிஷியர்களைக் கொண்டு பகவானை தூக்கி மாட்டு உட்கார வைத்து மடத்திற்கு அழைத்துச் சென்றனர் அதுவே முதல் கடைசி முறைகளாகும் முதல் முறையும் கடைசி முறையும் ஆகும் அடிவாரத்திலிருந்து உச்சிமலைக்கு சென்றாலும் அண்ணாமலையில் அடர்ந்த காட்டில் திரிந்தாலும் மிதியடி கூடமின்றி பாதசாரியாகவே பகவான் உலாவுவார் இந்த மலையில் என் பாதம் படாத இடமே இல்லை என்று சொல்லலாம் என்று பகவான் கூறுவார் நற்பண்புள்ள பெரியோர்கள் உலகில் பிறப்பது அவர்கள் முற்பிறவையில் செய்த தவத்தின் குறையை முடிப்பதற்கு உலக வழக்கு தவக்குறையை முடித்து பூர்ணத்துவம் எய்துவதே பிறவியின் லட்சியமாகும் அப்படிப்பட்ட தபசிகள் காடு மலை குகை போன்றவற்றில் தவம் செய்து கொண்டோ அல்லது வைராக்கியத்துடன் தனக்கெனை எதுவும் வைத்துக் கொள்ளாமல் உணவு உடை உறையுள் ஆகிய சிந்தனைகளுக்கும் இடம் தராமல் உலகில் சஞ்சாரம் செய்கிறார்கள் இதைக் கருத்தில் கொண்ட தோழி தன் தலைவியை பார்த்து குறைபயின்ற செய்தவத்து குறைமுடிப்பானல்லா கார் வேங்கடவன் தான் சரிப்பதின்னேடி திருச்சாழல் பாடலின் முதர் பகுதியின் இரண்டு வரிகள் பொருள் இந்த வெங்கடவன் முன் செய்து தவத்தின் குறையை முடிப்பதற்காக இப்போது வராதவன் இன்னில் எதன் பொருட்டு கோவனாண்டியாய் ஏகாங்கியாய் மலைகளிலும் குகைகளிலும் வசித்து கரமே உண்ணும் கலமாய் பிச்சை எடுத்துன்று சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள் அதற்கு தலைவி கூறும் விடை தரைபயின்று வேங்கடவன் தான் சரித்தல் பல்யுகமாய் தரைபயின்ற தவப்பயனை தந்திடக்கான் சாயலோ நான்காவது பாடலின் பிற்பகுதியின் இரண்டு வரிகள் பொருள் வேங்கடவன் பகவான் ரமணன் தரை மீது சஞ்சரிப்பதன் காரணம் பல்யுகங்களாய் பூமி தேவியானவள் இறைவனின் பாதஸ்பர்சம் வேண்டுமென்று செய்த தவத்தின் பயனைத் தந்திடவே என்று அறிவாயாக இறைவன் உலகில் பலவதாரங்கள் அவதாரங்கள் போதிலும் ஏதோ ஒரு வாகனத்தின் மீது ஊன்று செல்கின்றானே என்று தன் பாதஸ்பர்சத்தை பூமி நேராக அளித்ததில்லை அதை கொடுப்பதற்கென்றே வேங்களவன் பூமியின் மீது சஞ்சரிக்கிறான் என்று முருகனார் தம் ரமண பக்தியை வெளிப்படுத்துகிறார் பகவான் ஒரு நாளும் காலுக்கு மிதியடிகள் அணிந்ததில்லை இது யாவரும் அறிந்ததே அவரது திருப்பாதங்களின் ஸ்பர்சம் பூமிக்கு கிடைத்த பாக்கியமாக இந்த பாடலில் சித்தரிக்கிறார் இதை போன்று பல அரிய கருத்துக்களை கொண்ட பாடல்கள் திருச்சாயல் பகுதியில் உள்ளன ஐந்து திரு இருவர் இதுவும் மகளிர் விளையாடல்களில் ஒன்று ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் அம்மானை என்று முடிவதால் இது திரு அம்மானை என்று பெயருடையதாயிற்று இவ்விளையாட்டு மூன்று பெண்கள் கூடி மூன்று காய்களை வைத்துக் கொண்டு ஆடுவது அவ்வாறு விளையாடங்கால் போல் அமைந்துள்ளது இப்பகுதி திருவாசகம் திரு அம்மானை பகுதியை முருகனாரால் ஏற்றப்பட்டது பாடல் பதினான்கு ஆறுயிராம் வேங்கடவன் எவ்வருங் காணா இயல்பதே அம்மானை எவ்வவர்தாங் காண்பார் இரண்டற்ற ஒன்றானை வெவ்வேற எண்ணி விதிவிதி தம்மானை பொருள் அவரவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கே சொந்தமாயுள்ள உயிருக்கும் உயிரான வெங்கடரமணனை யாரும் காண முடியாத தன்மை உள்ளதே அது ஏன் அம்மானாய் பதில் ஒவ்வொருவரும் அபேதமான இரண்டற்றவனை தங்களுக்கு அந்நியமாய் வேறாக உள்ளவன் என்று எண்ணி மயங்கி மருட்சியினால் மனம் கலங்கி சுழன்றால் யார்தான் அவனை காண முடியும் அம்மானாய் ஜீவர்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காது உறையும் ஆத்மரமணனை ஏன் ஒருவராலும் காண முடியவில்லை என்பது கேள்வி தனது சுரூபமாகவே இருப்பவனை தனக்கு அந்நியமாக நினைத்துக் காண முயல்வதே தலையாய் உள்ளது எங்கும் நிறைந்து நிற்கும் பூரண சொரூபமே இவனாகவும் இருப்பதால் இவனுக்கு அயலாக புலப்பட இயலாது ஜீவபோதத்தினால் மனம் கலங்கி தனக்கு வேறாக நினைத்துக் காண முயன்றால் யார்தான் எவ்வாறு காண முடியும் என்பது விடை ஸ்ரீ பகவான் தம்மிடம் வருகின்ற யாரையும் வா என்றோ போவு என்றோ கூறுவது வழக்கமில்லை சாட்சி மாத்திரமாய் பார்த்துக்கொண்டிருப்பார் நாம் ஏதாவது அவரிடம் விண்ணப்பித்துக் கொண்டால் தலையசைத்தோ அல்லது சிரித்தோ ஆமோதிப்பார் ஏதாவது சந்தேகம் கேட்டால் அதற்கான விடை அளிப்பார் மற்றபடி அவரது நிலை மௌனம்தான் எதுவும் கேட்க தெரியாத பாமனர்களும் பகவான் சந்நிதியின் அருள் வல்லமையினால் மன நிறைவு பெற்று அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள் பகவான் எதுவும் பேசாமல் இருந்தும் யாரையும் வாவென்று அழைக்காமல் அன்பர்கள் அவர் தரிசனத்திற்கு ஆவலுடன் ஓடோடி வரும் ரகசியத்தை முருகினார் இருபத்தி இரண்டாவது அம்மானை பாடலில் விளக்குகிறார் பாடல் வாவென்றும் வாயால் வழங்காத வெங்கடல் மாட்டு ஓ என்றெல்லோரும் தாம் ஓடுவதேன் அம்மானை ஓஎன்றெல்லோரும் தோ என்றெல்லோரும் தான் ஓடல் ஓகைக் கடலீர் பூவென்ற தாளான் முன் பொங்குவதாலை வாவென்று ஒருவரையும் வாயினால் அழைக்காத வெங்கடரமணன் சன்னதிக்கு ஓ என்று அடிகள் அழியார்கள் எல்லோரும் ஓடோடி வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றார்களே இதென் இதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் தன் தோழிக்கு தலை பதில் கூறுகிறாள் இப்படி எல்லோரும் ஓ என்று ஓடி வருவது தாமரை பூவையும் வென்ற பாதங்களை உடைய ரமண சந்நிதியில் இன்பக் கடல் நீர் இன்பக் கடல் நீர் பொங்கி புரழுவதாலே அம்மானாய் இந்த அம்மானைப் பகுதியில் ஸ்ரீ பகவானின் அருளையும் கருணையினிருந்த அருட்பார்வையையும் பெண்ணி பிணைத்து பல அரிய கருத்துக்களை உள்ளடக்கி கேள்வி பதிலாக அமைத்திருக்கின்றார் முருகன் திருப்பூவல்லி என்பதற்கு கொடி என்று பொருள் பெண்கள் பூக்களை கொடியிலிருந்து பறிப்பது பூவல்லி என கூறப்படுகிறது இறைவனின் பெருமையை பாடிக்கொண்டே மகளிர் பூப்பறிக்கும் செயலில் ஈடுபடுகின்றனர் இங்கினம் அவர்கள் செய்யும் எச்செயலிலும் இறை உடரவே இருக்க காணலாம் முருகனார் இயற்றிய இப்பகுதியும் திருவாசக திருப்பூ வலியை தழுவியதாகும் மதுரையில் வந்தி என்பவளுக்கு கூலியாளாக வந்து பிட்டுக்கு மண் அனைவரும் அறிந்ததே அப்படி அன்று கூலியாளாக வந்தவன் வேறு யாருமில்லை இந்த வேங்கடவன் என்று கூறுகிறார் கூலிக்கு பதிலாக பெட்டை கொடுத்த வந்திக்கு ஒரு மனக்குறை இருந்தது எழில் கோலத்துடன் தன்னெதில் உட்கார்ந்து மனதை வசீகரிக்கும் கூலியாளாக வந்த வேங்கடவனுக்கு பெட்டைத்தானே கொடுக்க முடிந்தது உணவு அளிக்க தன்னால் இயலவில்லையே என்று வந்தி வருந்தினாள் என்ன ஆச்சரியம் அவளுடைய மனக்குறை நீங்கும் பொருட்டு அண்ணாமலை காட்டில் ஏழு பேராக வந்து அறுசுவையுடன் கூடிய அருமந்த கட்டமுது கொண்டு வந்து ரமணனுக்கு பறிவுடன் பெருவிருந்து அழித்து மகிழ்ந்தார்கள் என்று வியந்து பாடும் பாடல் பெருவிந்தவன் பெட்டமுது முன்னழித்தாள் ஒருவந்தி மனக்குறைதான் ஒய்வாளாய் எழுவோராய் அருமந்த கட்டமுது அண்ணாமலை காட்டினிதழித்த பெருவிருந்து பேணியவா பூவல்லி கொய்யாமோ பகவான் ரமணனுடைய ஜீவிய காலத்தில் ஒரு ஒரு நாள் அண்ணாமலை காட்டில் நடந்த சம்பவத்தைத்தான் மேலேயுள்ள பாடலில் குறிப்பிடுகிறார் பகவான் குறிப்பிடுகிறார் முருகனார் இதை ரமண சரிதத்தில் விவரமாக காணலாம் பாடல் பதினேழு முள்ளினாலிசை தமுழு கோபணாயின்கண்ணன் கள்ளமாய் உரு கரந்த கைத்துணியான் பெங்கடன் எம் தள்ளையாயித் தரும் பேரனுபூதி கொள்ளையாற் இரண்டாக கிழிந்த கௌபீனத்தை காரைமுள்ளினால் ஒன்றாக எசித்துத் தைத்த கோவனத்தை அணிந்தவனும் ஆயிரம் கண் படைத்த இந்திரனே தன் உருவை மறைத்து கைத்தொண்டாக வந்து சேவை செய்வது போல் கணக்கற்ற ஓட்டைகளுடன் நைந்து கிழிந்த கைத்தொண்டையை உடையவனுமான வெங்கடரமணன் எமது தாயாக வந்திருந்து அள்ளி கொடுத்த பேரனுபூதியை சூரை ஆடலினால் கிடைத்த மகிழ்ச்சியினால் குதூகலித்துப் பூவல்லி கொய்வோம் இந்த கைத் கௌபீனத்தையும் பற்றி பகவான் கூறியது நான் பச்சையம்மன் கோயிலில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் யாரோ ஒருவர் கொண்டு வந்து கொடுத்த மலையாள துண்டு ஒன்று துண்டு ஒன்றுதான் என்னிடமிருந்தது அந்த துண்டின் நெசவே வலைவலையாக இருக்கும் எல்லா வேலைகளுக்கும் அந்த துண்டையே நான் உபயோகித்ததனால் இரண்டு மாதத்திற்குள் கணக்கிலா ஓட்டைகளுடன் காட்சியளித்து அதை போர்த்தி கொண்டால் காட்சி அதை போர்த்திக்கொண்டால் குட்டு வழிப்படும் என்று உருண்டையாய் சுருட்டி பக்கத்தில் வைத்துக் குளிக்கும்போது எப்படியோ அதனாலேயே துடைத்துக் பிறர் கண்ணில் படாமல் மறைவாக காயப்போட்டு வந்தேன் வர தூண்டு ஆயிரம் கண்ணாக விளங்கியது சேஷையர் முதலானோர் கண்ணில் பட்டுவிடக்கூடாதே என்று மறைவாக காய வைத்து மரபொந்தில் ஒழித்து வைத்து வந்தேன் ஒரு நான் அதை உதர்வதை பார்த்த குறும்புக்கார பையன் ஒருவன் சாமி சாமி இந்த துண்டு கவர்னருக்கு வேணுமாம் கேட்டு வாங்கி வரச் சொன்னார் கொடுங்க சாமி என்று பரிகாசமாக என்னை பார்த்து கை நீட்டினான் அம்மா இந்த துண்டா அவகும் கொடுக்க மாட்டேன் போவோ என்று எண்ணான் ஒரு நான் வெளியே சென்ற சமயம் சேஷையர் முதலானோர் எதையோ தேடப்போனவர் அந்த பொந்தில் கை வைத்ததும் இந்த துண்டு கிடைத்தது அதன் லட்சணத்தை பார்த்து மிகவும் மனம் நுன்று நான் வந்ததும் சுவாமி அபசாரம் நடந்துவிட்டது எங்கள் பக்தி பாயா என்று வருத்தப்பட்டனர் ஏன் என்ன சமாச்சாரம் என்று கேட்டேன் இந்த துண்டினாலா சுவாமி உடம்பு துடைத்துக் கொள்வது எங்கள் பக்தி லட்சணம் இதுகூட தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று வருந்தி புதிய துண்டுகள் கட்டுக்கட்டாக கொண்டு வந்து வைத்தனர் இதற்கு முன்பே இன்னொன்றும் நடந்தது என் கவுப்பியனும் கிழிந்துவிட்டது யாரிடமும் எதையும் வேண்டும் என்று கேட்கும் வழக்கமில்லை குட்டு வெளிப்படாமல் தைத்து என்றால் ஊசி ஏது நூல் ஏது கடைசியாக அந்த கௌப்பீனத்தில் இருந்த நூலையே எடுத்து திரித்து ஒரு முள்ளுக்கு இன்னொரு முள்ளினால் ஓட்டையிட்டு அதில் நூலை கோர்த்து எப்படியோ தைத்து அந்த தையல் தெரியாமல் மடித்து உடுத்திக்கொள்வேன் நமக்கு என்ன வேண்டும் அந்த நாட்கள் அப்படிப்பட்டவை என்று கூறினார் இந்த சம்பவத்தை கேட்ட முருகனார் அதை அழகிய பாடலாக திருப்பூவல்லியில் பதினேழாவது பாடலில் ியுள்ளார் முள்ளினால் இசைத்த முழுவணன் ஆயிரங்கண்ணன் கள்ளமாய் உருக்கறந்த கைத்துணியான் வேங்கடஞ்யம் தள்ளையாய் அள்ளித் தரும் பேரனுபோதி கொள்ளையார் குதூகலித்துப் பூவல்லிக் கொய்யாமோம் ஏழு உயிருண்ணி முப்பத்திரண்டாவது படல் ஓனார் உயிர் போனால் உடல் உலகத் தவறாலே காணார் சிதை எரியுன்றொரு கணத்திற்று படுநீராம் ரெணவூடிமண பரவானெஞ்சே தேகத்தில் பொருந்தியிருக்கும் இந்த உயிர் இத்தேகத்தைவிட்டுப் பிரிந்தால் உடனே இந்தஉடலானது உலகத்தவராலே சுடுகாட்டில் அடுக்கி வைக்கப்பட்ட சிதையின்மேல் வைத்து எரிவூட்டப்பட்டு அந்த உடல் கனப்போதில் சாம்பலாகிவிடுகிறது ஆனால் உயிர் இந்த உடலில் இருக்கும்போதே நான் நான் என தேகத்தைப் பற்றிக் கொண்டு கிளம்புகிறதே இந்த நான் யார் இதன் இருப்பு என்ன என்று உள்முக நோக்கால் தன்னை நாடி விசாரித்து அறிய வேண்டும் விசாரஞானத்தினால் இந்த ஜடவுடல் நானல்ல என்று ஆராய்ந்து தெளிந்து ஞானாமுதரூபமாகி அமரத்வம் எய்தி ரமண சிதாகாசமாக விளங்குவாய் நின்றே ஸ்ரீரமணார்பணம் சுபம் சீரமணர்ப்பணமஸ்